மூன்று நாள் மாநாட்டு நிகழ்வுகளையெல்லாம் ஒருமுகமாக கவனித்து அதன் வழியாக பெறப்பட்ட செய்திகளுக்கெல்லாம் விளக்கங்கள் தந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய வணக்கத்திற்குரிய கோவிலர் சுவாமிகள் இப்போது பேச இருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்துறை வழங்கி அவர்கள் சொல்ல எண்ணி இருக்கக்கூடிய குறித்து வைத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்புகளையும் தருமாறு பணி வேண்டுகிறோம் இந்த கைவில் இரண்டாவது மாநில வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அருளாளர்கள் சாது மகாத்மாக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த ஆசிர்வாதங்கள் இங்கே நிறைவுரை ஆற்ற இருக்கின்ற பூஜ்ய சுவாமி ஓம்காரானந்தா அவர்களுக்கு தொடக்க உரை அமர்ந்திருக்கின்ற ஊரண்டியர்கள் அவர்களுக்கும் என்னுடைய போட்டுதல்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பு நிறைந்த ஆசிர்வாதங்கள் கோவிலூர் மடாலயம் தோன்றி இரநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன ரெண்டாயிர ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் கோவிலூர் மடாலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது நான் மதநாள் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கட்டிட பணிகள் முடிவடைந்து கோவிலூர் ஆண்டவர் என்று அழைக்கப்படுகின்ற முத்துராமலி ஞான தேசியர் முதல் பட்டமாக குறுமுதல்வராக பட்டமேற்று தொடங்கியது அன்று தொடங்கிய அன்னதானம் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி பதினாலில் ஏற்றி வைக்கப்பட்ட அக்னி அடுப்பு இன்று வரையும் அணையாமல் நடந்து கொண்டிருக்கிறது அதே போல இந்த கோயிலூர் மடாலயத்திற்கு இரண்டு குறிக்கோள்கள் ஒன்று வந்து வேதாந்த பிரகடனம் ரெண்டாவது சாது சம்ரட்சணம் இந்த வேதாந்த பிரகடனத்தை எட்டு குருமார்கள் சோமசுந்தர வரைக்கும் கோ ஞானதேசிகர் அருணாச்சல ஞானதேசிகர் என்ற துறவாண்டவர் கருணாநிதி சுவாமிகள் என்று அழைக்கப்பட்ட சிதம்பர சுவாமிகள் ராமசாமி சுவாமிகள் வீரப்ப ஞானதேசிய சுவாமிகள் அண்ணாமலை ஞானதேசிய சுவாமிகள் மகாதேவ ஞானதேசிய சுவாமிகள் சோமசுவர சுவாமிகள் எட்டு பேரும் இந்த மடாலயத்தில் வேதாந்த பாடங்களை காலை மாலை இரண்டு முறையும் அப்போல்லாம் நம்முடைய பிரம்மசபை எல்லாருக்கும் வந்திருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் அங்கேதான் பாடம் நடக்கும் எந்த வெளிச்சம் கிடையாது நம்ம வீடுகள் இருக்க ஸ்லேட்டு விளக்கு ஏன்டா அது பாதுகாக்கப்பட்ட காத்துல அணையாது இந்த சிம்னி விளக்கு மாதிரி இந்த செட்டி நாட்டுக்குன்னு ஒரு உரிய விளக்கு அதை வச்சுத்தேன் மகாதேவ சாமிகள் பேருக்கு நூத்தி சாதுக்கள் சன்னியாசிகள் இருநூத்தி ஐம்பது இடத்தார் அவ்வளவு பேருக்கும் பாடம் நடத்தினா அந்த கூட்டத்துக்குள்ளதேன் இதுல என்ன வேடிக்கைன்னு அரங்கராஜன் சொன்ன மாதிரி அப்போல்லாம் மனப்பாடம் செஞ்சதுக்கு அப்புறம் பாடமே சொல்லி கொடுக்க உடனே சொல்றேன்னு தப்பா நினைக்கப்படாது இங்க அதிகாரத்துவம் பார்ப்பதில்லை மந்த அதிகாரி மத்திய அதிகாரி உத்தம அதிகாரி பார்க்கறது இல்லை ஒன்னும் இல்லை எழுதப்படி இங்க வந்து எழுதப்படிக்க கத்து கொடுத்து அப்புறம் தேவாரம் திருவாசகம் பெரிய புராணம் புராணங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வேதாந்த பாடத்தை தொடங்கி இருக்கிறார்கள் அவங்க சொன்ன மாதிரி கவுந்தசாமி மாதிரி மகாநாராயணசாமின்னு ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் அடக்கானாங்க அவரு ரிஷிகேஷத்தில் ஒரு வருஷம் பாடஞ்சோன்னார் ஒரு வருஷம் ரிஷிகேஷல தெரிந்து பாடஞ்சோன்னார் அவர் சொன்னாரு நான் அந்த கிருஷ்ணகிரி பக்கத்துல இருந்து ஒரு விவசாயி மகன் எனக்கு ஒன்றும் தெரியாது பன்னெண்டு வயசுல வீட்டில் போச்சுக்குன்னு இங்கே வந்து சேர்ந்தேன் எனக்கு ஆனா அவன்னா சொல்லி கொடுத்து என்னை ஞானியாகவும் மாக்கியது இந்த கோவிலூர் மடாலயம் அந்த நன்றி இப்போ எங்களுக்கு என்ன வருத்தம்னு கேட்டால் இங்கே படிச்சு பதினாறு பாடமும் முறையாக கேட்டு படித்து தேறியவர்கள் இன்னைக்கு எனக்கு தெரிய மெய்யப்ப ராமசாமி என்ற சாதுவும் நானு தான் இருக்கோம் வேறு யாரும் இல்லை பதினோரு பாடத்தையும் படித்து கற்றுக்கிறது கூட இன்றைக்கி ஆழ்வி அது அடுத்தடுத்தாப்புல கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஆள் வேணும் நான் சாமி ட்ரீஞ்சோன்னே நீங்கள் எங்காட்ட படிக்கிறதெல்லாம் என்னை எவ்வளோ வயசானவங்களும் என் எங்க இருங்கிறவங்களுங்க அறுபது வயசுக்கு மேலேயும் எண்பது வயசுக்கு மேலையும் இளைஞர்கள் படிக்க வரவங்க அப்போ இந்த பாரம்பரியத்தை கொண்டு செலுத்த முடியும் அதாவது இறைவன் அருளாலே தொடர்ந்து சங்கிலித்தொடர் போல வருவதாக இருந்தாலும் தகுதியானவர்களை ஏற்படுத்தி அடுத்தடுத்த வாரிசுதாரர்கள் உருவாக்க வேண்டியது மடாதிபதியுடைய கடமை இறைவன் அருள்மான் இந்த எட்டு ஒன்பதாவது ராமகிருஷ்ண பரமஹம் சாரதா பாட்டையும் ஈடுபாடு உள்ளவங்க அதனால அவங்க பள்ளிக்கூடம் திறந்தாங்க அந்த மாதிரி சேவைகள் அப்புறம் காலத்தின் கட்டாயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒழிப்பு உச்சவரம்பு திட்டம் நில உச்சவரம்பு திட்டம் ரெண்டும் வந்து அவங்க சொன்ன மாதிரி எங்க மடாலயத்திற்கு சொந்தமாக நாலாயிரம் ஏக்கர்கள் இருந்தது அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப எங்ககிட்ட இங்கே எதுவும் இல்லை எல்லாமே புதுசாக வாங்கினது திருக்கலர் புறவாச்சேரி அந்த மாதிரி கிராமங்கள்ல கொஞ்சம் நிலம் இருக்கு அதுல இருந்து நெல் அதனால இங்க என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா பற்றாக்குறை ஏற்பட்டு விட்டது அதனால சோம்பேறியா இருக்க சாதுக்களை போச்சு வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு சோமந்திர காலத்திலே அது தொடங்கிருச்சு பன்னெண்டாம் பட்டத்தில் நாச்சிப்பு சுவாமிகள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மருமளர்ச்சி என்னுடைய குருநாதர் அவர்கள் நான் வேதாந்தம் படித்ததில்லை நான் வேதாந்தி நான் வேதாந்தியாக வாழ்கிறேன் எல்லாரையும் ஒழியமேறி அவருக்கு பேதா வேதங்கள் தெரியாது அப்படி வாழ்ந்தவர்கள் அவங்க பதினாறு நூலையும் எளிய தமிழில் வெளியிட்டது அதை முறைப்படி செஞ்சோம் இப்போ பதிமூணு நூல் வந்துருச்சு பதினாலாவது பஞ்சதசி பிரம்மகீதை ஞான வாசிட்டோம் மூணும் வரல மற்ற பதி பதிமூணு நூலும் அந்த பதிமூணு நூலை படித்ததுக்கப்புறம் எனக்கு தெரிய தமிழகத்தில் தமிழ் வேதாந்தத்தை பற்றி ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கு அதோடைய நம்ம புத்தகங்களில் பெரிய இடத்துல படிக்கிற இல்லை இந்த கைவல்லிய நவநீதத்திற்கு பதினஞ்சாம் நூற்றாண்டு அல்லது பதினாறாம் நூற்றாண்டுங்கிறாங்க தாண்டவராயிரம் தத்துவராயிரம் தாண்டவராயருக்கு அவர் சொல்கிற மாதிரி ஒரு சிதிலமடைந்த சமாதியாவது இருந்தது தெரியும் தத்துவராயருக்கு சமாதி இருந்ததே தெரியாது தத்துவராயருடைய சமாதியை சிதம்பரம் ஞானதேசியருடைய சீடராகிய பொன்னம்பலசாமி பல சிரமங்களுக்கு இடையில ரொம்ப காலம் இடர்பட்டு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சி கல் திருப்பணியாக பண்ணினார்கள் இது எப்போ நடந்துன்னு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றுல அதுக்கப்புறம் அந்த சமாதிய சோமதர சாமி காலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் அவங்க கும்பாபேஷியம் பண்ணாங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஆறில் தான் மூணாவது கும்பாபஷமே நடந்திருக்கு தத்துவராயர் சுவாமிகளுக்கு தத்துவராயர் சுவாமிகள் வடலூர் வள்ளலாருக்கும் ரொம்ப நெருக்கமானவர் பக்கத்து ஊர் வடலூரும் எறும்பூரும் ரொம்ப நெருக்கம் அதனால வடலூர் அன்பர்கள் இங்கே வர்றது உண்டு வியாழக்கிழமை நல்ல கூட்டம் வரும் அப்படி இந்த சமாதிகளை தேடி பிடிச்சி அதாவது மற்ற நூல்களை எழுதினவங்களும் நமக்கு தெரியாது இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன தாண்டவராயர் தத்துவராயர் மூன்றாவது பட்டம் கருணாநிசாமி எழுதினது தட்சணாவிருத்தி பிரம்மத்தினுடைய சர்க்குணங்களை நூற்றி எட்டு அஷ்டோத்தரமாக எழுதிய நூல் தட்சணாவிருத்தி அதுக்கப்புறம் பஞ்சதசியை எழுதியது இரண்டாம் பட்டம் துறவாண்டவருடைய மாணாக்கர் நித்தியானந்த சாமியும் ஐந்தாம் பட்டம் மாணாக்கர் வீரப்பசாமியுடைய மாணாக்கர் வீர சுப்பையா சாமியும் எழுதுனாங்க அவர் பேர் ஆனா நித்யானந்தம் இவரு வீஎன் ராணா சுப்பையாசாமி முதல் பத்து எழுதுனது நித்யானந்த சாமி மூன்றாவது ஐந்து எழுதுனது சுப்பையாசாமி அதனால ஆண்டவர் காலத்துல பதினாலு நூல்கள் தான் பாடம் நடத்தப்பட்டிருக்கிறது அப்புறம் பின்னாடி பதினாறு இந்த பதினாறு நூல்களையும் வெளியிட்டு அதனையும் சிறப்பாக நடத்தணுட இந்த மூன்று நூல்களையும் ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டும் கூட வெளியிட வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது இறைவன் அருளாலே அது நிறைவேறும் என்று நம்புகிறோம் அதோடயமில்ல சாமி கேட்ட மாதிரி பதிமூன்றாவது பட்டம் நான் இந்த தொடர்ந்து இந்த பாடங்களை நடத்தி பதினாலு பாடம் முடிச்சு பதினஞ்சாவது பாடம் பிரம்ம கீதியை நடத்தி கொண்டிருக்கிறேன் இன்னும் ஞான வாசிட்டம் பாக்கி அதனால இங்க இன்னொரு விஷயம் ஒரு வாரம் ஆறு அந்த மாதிரி ரெண்டு வகுப்பு நடத்தியிருக்கும் நானாஜிவாத கட்டளையும் கீதாச்சார தாளாட்டம் அந்த ரெண்டு வகுப்பும் ஏறக்குறையே எழுபத்தஞ்சி எண்பது பேர் கலந்து கொண்டாங்க நல்லா தெளிவாக இருந்தது இப்போ சசிவண்ண போதும் ஜூலையில் நடத்துகிறோம் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு வேதாந்த அறிவை பெறவும் வேதாந்தத்தை பரப்பவும் உதவ வேண்டுகிறேன் இது அறிமுகம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம எல்லார்ட்டையும் அவங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டோம் சில நல்ல விருப்பங்கள் சொல்லி இருக்கிறாங்க சில விமர்சனங்களும் இருக்குது விமர்சனம் இல்லாமல் இருக்காது விமர்சனம் இருக்குது முதல்ல சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு அர்த்தம் அது நம்ம கா பேசணும் அகராதி ஒரு எளிய அகராதி அவங்க சொன்ன மாதிரி சமஸ்கிருத வார்த்தை அதற்குள்ள உச்சரிப்பு தமிழ்லேயுமே உச்சரிப்பு மாறுனா பொருள் மாறும் சமஸ்கிருதத்தில் ரொம்ப மோசம் இல்லையா சர்ப்பம் சர்ப்பம்னு சொல்றது சர்ப்பம் சர்ப்பம்னா வேற அர்த்தம் அதே மாதிரி எனக்கு சாமியை பொறு ஏற குறைய பதினெட்டு வருஷமா தெனி தொண்ணூத்தி எட்டுல இருந்து அப்போ தயானந்த சாமியுடைய சிஷியர் ஒருத்தருக்கு துஷ்டானந்தான்னு பேரு நான் அது தப்பா சொல்லி நான் துஷ்டன்னு இல்லை சீரிய பண்புகளை நமக்குள்ள கோளாறு என்ன அப்படின்னா நம்ம தமிழ் உச்சரிப்பு அழுத்தமாக பேசிய பழகிட்டோம் இது கத்துக்கிறதுக்குத்தேன் சமஸ்கிருதம் நாங்கள் இங்கே ஒரு ரெண்டு மூணு வகுப்புகள் நடத்தியிருக்கோம் கணேசன் ஒரு பிரம்மச்சாரி வந்து சமஸ்கிருதம் நடத்தினாங்க சமஸ்கிருதத்தை கற்றுப்போனோம் ஏண்டா நமக்கு மொழியில் பாகுபாடு கிடையாது நமக்கு எந்த மொழியும் வேண்டிய மொழி வேண்டாத மொழி இல்லை இங்கே படித்த அத்தனை ஞானிகளும் வட தேர்ச்சி பெற்றவர்கள் எல்லா ஞானிகளும் தேர்ச்சி பெற்றவர்கள் எங்களுடைய நாலாம் பட்ட ராமசாமி ஞான சுவாமிகள் பதினெட்டு புராணங்களையும் தமிழில் மொழிபெயர்த்தார் அந்த காலத்தில் அப்படின்னு ஒரு செய்தி பட் எங்களுக்கு நூல் கிடைக்கல கோலிச்சுவடியாக இருந்தது எங்களுக்கு கிடைக்கலை அப்படி எல்லாருமே படமொழியிலேயே சிறப்பு பெற்றவர்கள் நம்முடைய வேதாந்த பாடங்களிலே பயன்படுத்தப்படுகிற சொற்களுக்கு ஒரு தெளிவான அகராதி தயாரிக்க முயற்சிப்போம் அதற்கு ஆவண வேண்டியவற்றை செய்வதற்கு தொடங்குவோம் அடுத்தது அப்பப்போ இடையிடையே கைவெளி என்ன வேண்டிய வகுப்புகள் நடத்த வேண்டும்ங்கிறாங்க இது கொஞ்சம் சிரமம் ஏன்ட்டா ஏதோ ஒரு அமைப்பில் நடந்துக்கிட்டு அந்த அமைப்புக்கு நீங்கள் போய் கேட்கும் பாடியநல்லூர்லயோ அல்லது மனோகர் சாமி போடிப்பாளையம் இடையார்பாளையம் எங்கேயோ நிறைய நடத்துறாங்க திருச்செங்கம்பாளையம் அங்க போய் நீங்க படிக்க முடிய ஒரு பொது இடத்துல நடத்துறதுங்கிறது சிரமம் நீங்க வேணும்னா இந்த வகுப்புகள் நடத்துற ஆசிரிய பெருமக்கள் இருக்கிறார்கள் பெருவழி ராமன் மனோகர் சாமி கைவளியன் கந்தசாமி கைவலியம் கந்தசாமி தெனம் கைவலியஞ்சொல்லி அருபுக்கோட்டையில நீங்க போய் கேட்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் நடத்தப்படுகின்ற இடத்திற்கு சென்று கேளுங்கள் இளைஞர்களை கவரும் வகையில் கருத்துக்களை கூற வேண்டும் இது ஒரு சரியான விண்ணப்பம் இங்க எங்களுக்கெல்லாம் ஒரு வருத்தம் இளைஞர்கள் அதிகமாக வரவில்லைங்கிறத இளைஞர்களை கவர்றதுன்னா எப்படி இதுல இன்னொரு விருப்பம் வேதாந்தத்தை எளிமையாக்குங்கள் வேதாந்தத்தை எளிமையாக்கிட்டா எப்படி எளிமையாக்குறது அல்ஜிபிராவை யாராவது எளிமையாக்க முடியுமா இல்லை கெமிஸ்ட்ரி ஃபார்முலாவை எளிமையாக்க முடியுமா அதாவது அதற்குள்ளி பொறிகளை சொல்லாமே ஒழிய வேதாந்த சாஸ்திரத்தை எளிமையாக்க முடியாது கைவல் என்ன வேண்டும் ஆனால் கைவல் படிப்பதனாலே அந்த படிக்கின்ற மக்கள் ஓரளவுக்காவது அவர்கள் நன்னறிக்கு வந்து பாசங்களை தவிர்ப்பதற்கு முயற்சிப்பார்கள் என்ற நிலை இருந்தால் பண்ணலாம் மேலும் அமைப்புகளையும் தனி நபர்களையும் ஒருங்கிணைக்க வேண்டும் முதல் மாநாட்டில் அவங்க போய் தேடி பார்த்தாங்க பாடியநல்லூர் தியாகராஜனும் வெங்கட்ராமனும் பால்ராஜும் நாலஞ்சு பேரு ஒவ்வொரு ஊர்லேயா போய் தேடி பார்த்து அமைப்புகளை கூட்டிட்டு வந்து நடத்தினாங்க நாங்க இந்த தடவை அது பண்ணல எங்களுக்கு சென்ற மாநாட்டினுடைய வழிகாட்டல் இருந்தது அந்த ஐம்பத்தி மூணு அழைப்பு அனுப்பிச்சாங்க அதை வச்சு பல அமைப்புகள் தானாகவே கடிதங்கள் எழுதி எங்களோட சேர்த்துக்குங்க நாங்கள் இன்றைக்கி ஏறக்குறைய அறுபத்தி மூணு அழை அமைப்பை நமக்கு தான் என்பது நம்முடைய ரெண்டு வழி ஒன்று வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்து படி மின்னஞ்சல் அதை செய்யலாம் எனக்கு தெரிய ஏழு எட்டு வருஷமாக தயாந்தாசிரமத்தில் நடக்கக்கூடிய கேம்ப்பு அதாவது அந்த அவங்க வந்து ஒரு மாதம் பதினஞ்சு நாள் பெரிய ஆச்சாரியார்களை ஞானிகளை வச்சு பாடம் அதுக்கு அவங்க அப்ளிகேஷன்லாம் ஆன்லைன் அதை பண்ணலாம் நம்மளும் இதுக்குன்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணலாம் பண்ணலாம் அதே மாதிரி இந்த கைவெளி நவீனத்தினுடைய ஆடல்களை அது ஆல்ரெடி இருக்குது ஓ வடிவேலு செட்டியாருடைய உரை ஆன்லைனில் இருக்குது ஏற்றிருக்காங்க அது போக இந்த நம்ம சொல்ற அகராதியை ஏற்றலாம் அந்த முயற்சிகளை செய்யலாம் இது நம்மளால் முடியக்கூடிய செய்தி செயல் அதற்கு கோவில் உண்மடையம் பொறுப்பேற்று கொள்ளும் மற்றவர்களுடைய உதவி தேவை இன்னொன்று நடைமுறைக்கு ஏற்காதது இடையடைய பஜனை கலை நிகழ்ச்சி என்றா எங்களுக்கு வேதாந்த உடையடியா சொன்னா எங்களுக்கு புரியலை மாநாடு நடத்தப்படுவதே வேதாந்தம் அறிய வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ளவர்களுக்குத்திடையில நடத்தினா இந்த மூணு நாள் பத்தாவது முப்பது நாள் வேணும் தயாரா முடியாது இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிறோம் ஒப்புவித்தல் போட்டி வினா விடை போட்டி இதை இந்த அமைப்புகள் செய்யலாம் ஏண்டா பொதுவாக எல்லாரையும் அழைச்சு செய்யறேங்கிற கொஞ்ச நாள் ஆகணும் இப்ப கொண்டு போய் கைவினை என்ன இதை படிக்க சொன்னா அந்த பிள்ளைகள் படிக்காது ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து படிக்க வச்சு அது பத்து பிள்ளை வந்தால் கூட போதும் அதில் ஒரு பரிசு ரெண்டு பரிசு அப்புறம் இந்த வருஷம் பத்து பிள்ளை வந்தால் கண்டிப்பாக அடுத்த வருஷம் நாற்பது புள்ள வருவேன் படிக்க வைக்க முடியும் இதில் ஒருத்தர் பஜனை ஜனெல்லாம் கலை நிகழ்ச்சி இன்னொருத்தர் வேதாந்த கருத்துக்களை மட்டுமே பேசினாலும் நல்லதுங்கிறார் நகைச்சுவையோடு நகைச்சுவை கலந்த பேச்சுக்களாக இருந்தால் ரசிக்க முடியும்னா இதில் நகைச்சுவைக்கு வேலையே இல்லை அவர் சொன்ன மாதிரி தசைனா நீ முட்டை நீ என்ன தெரியாதே இதுல வந்து நகைச்சுவைக்கு வேலை இல்லை முற்றுவதில் இசையோடு இருந்தால் நல்லது எல்லாருக்கும் இசையோடு பாட வராது நம்ம பொறுத்த மட்டும் கைவல் இன மனிதம் எல்லாராலும் படிக்கப்பட வேண்டும் அப்புறம் நீ பாடலாம் முக்கியமான இது சாப்பாடு பரிமாறுறதுல நாங்கள் எங்களுடைய குறிக்கோள் இயற்கையில் விளைவது எதையுமே வீணாக்க கூடாது என்பது எல்லோரும் அறிந்த உண்மை அதை யாரும் மறுக்கப்படாது எதையும் வீணாக்கப்படாது உணவை வீணாக்குவதை நாங்கள் ஒப்புக்கொள்வதில்லை அதனால தட்டு கொடுத்து அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம் கையேந்தி சாப்பிட்றது கேவலம் இல்லை எல்லாத்துக்கும் நீங்கள் கையேந்தித்தான் அறிக்கையே இறைவனை கையேந்தி தான் நாம் வாழ்கிறோம் அது போக இங்கே கோவில் மடாலயத்தில் இந்த மாநாடு நடத்தி எனக்கு தெரியாத ஒரு அளவுக்கு சிறப்பாக நடந்ததுன்னு நம்புகிறேன் பாடிய நல்லூரில் ஏறக்குறையுத்திரது வாடகை கிடையாது பையனுக்கு சம்பளம் கிடையாது ரெண்டாவது என்னுடைய மாணவர் கம்யூனிகேஷன் மாணவர் ஒருங்கிணைப்பாளர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் இங்க வேலை செய்யற அத்தனை பேரும் என்னுடைய மாணவர்கள் அல்லது ஆசிரியர் பெருமக்கள் மற்றபடிக்கு ஜென்ரேட்டர் செலவு அது இதெல்லாம் இங்கே மிக குறைவு லட்சத்துல ரெண்டு லட்சம் சாப்பாடு செலவு தான் அது நியாயம் இவ்வளவு செலவு செய்து அடுத்தாப்பல யார் நடத்துவா அடுத்த ஆண்டு நன்னிலத்திலேயே நாம் கட்டப்போகிற அன்னதான இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் எல்லா அமைப்புகளின் சார்பாக எல்லா அமைப்புகளும் அதிலே பொருளாதார ரீதியாகவும் என்ன உடல் ரீதியாகவும் மற்றைய உழைப்பு ரீதியாகவும் எங்களுக்கு உதவ வேண்டும் தொடர்பிற்கு பாடியநல்லூர் தியாகராஜன் பெருவெளி வெங்கட்ராமன் ரெண்டு பேருடைய என்னுடைய நம்பரை மூணு பேரில் யாரை வேணாலும் தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த ஆண்டு இந்த ரெண்டு பேரை முயற்சி பண்ணுறோம் அடுத்த நம்ம மறத்தணும்னா நம்முடைய அமைப்புடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக வேணும் கைவேளை நிமிரிதான் ஒன்றுதான் வேதாந்த கருத்துக்களை ஆவல தொடங்கி என்ன இன்னல முடிக்கிறது ரெண்டு சொல்லி இன்னா மத்த எதுவும் இல்லை அறிந்து உணர்ந்து அனுபவித்தால்தான் எல்லாம் கிட்டும் பரோட்ச ஞானம் கைவெளி அனுச்சயமாக கிடைக்கும் எங்களுக்கு தத்துவராயிரும் தாண்டவராயிரம் ரெண்டு கண்கள் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ரெண்டு பேரும் மகா வித்வான்கள் சிறந்த கண்கர்கள் கம்பனும் சேர்க்கலாருமாக எங்களுக்கு தாண்டவராயிரம் தத்துவராயிரும் இரண்டு கண்கள் அடுத்த மாநாட்டிற்கு இப்பவே சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆசிர்வாதங்கள் மாநாட்டின்